வணக்கம் நற்றிலேயன் ஆயிரத்தி செய்தி சேவை ஜூலை 25, ஐந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆடி மாதம் ஒன்பதாம் நாள் புதன்கிழமை என்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் பெட்ரோல் டீசல் விலையை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டுவர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஐந்தாவது நாளாக காலவரையற்ற வேலை போராட்டத்தில் லாரி உரிமையாளர்கள் ஈடுபடுவதால் நாடு முழுவதும் காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்ந்து வருகிறது ஈரோட்டில் கோடிக்கணக்கான உற்பத்தியான ஜவுளி ரகங்கள் தேங்கியுள்ளன பரங்கிமலை ரயில் விபத்தில் உயிரிழந்த நான்கு பேரின் குடும்பத்திற்கு தலா ஒரு லட்சம் நிதியுதவி அளிக்க முதல்வர் பழனிச்சாமி உத்தரவிட்டுள்ளார் சொத்த வரி உயர்வை கண்டித்து வரும் இருபத்தி ஏழாம் தேதி தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் திமுக அறிவித்துள்ளது மதுராந்தகம் அருகே திருமலை வையாவூரில் அமைந்த தியான மண்டபத்தில் பதினெட்டு சித்தர்கள் மகான்களுடன் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமுக்கும் சிலை வைக்கப்பட்டுள்ளது மருத்துவ படிப்புக்கு நீட் தகுதி தேர்வு நடைபெறுவது போல பொறியியல் படிப்பிற்கும் நீட் தேர்வு நடத்தப்படும் இந்த தேர்வானது வருகின்ற கல்வியாண்டில் அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சிலின் துணைத் தலைவர் பூனியா தெரிவித்தார் மேட்டூர் அணையில் அதிகப்படியான நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோரங்களில் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்திய செய்திகள் புகழ் பெற்ற தாஜ்மஹாலை பராமரிப்பதற்கான உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பெங்களூரு பிபிபுரம் காவல் நிலையத்தில் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பத்து வயது முதல் ஐம்பது வயதுக்குட்பட்ட பெண்கள் நுழைய தடை மத சம்பிரதாயங்கள் சடங்குகள் அனைத்தும் அரசியலமைப்பு சட்ட கொள்கைகளுக்கு ஒத்துப்போக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது ராஜஸ்தான் கோமியத்திற்கு தான் அதிகமான விலை கிடைப்பதால் வளர்ப்பவர்கள் ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி ஒய் காங்கிரஸ் சார்பில் நேற்று முழு போராட்டம் நடைபெற்றது கர்நாடகாவில் கனமழை பெய்து தமிழகத்திற்கு வினாடிக்கு எண்பத்தி மூணாயிரம் நீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது நீட் தேர்வு எழுதிய மாணவர்களின் தனிப்பட்ட விவரங்கள் இணையதளங்களில் பணத்துக்கு விற்கப்பட்டதாக கூறிய ராகுலின் குற்றச்சாட்டுக்கு சிபிஎஸ்இ மறுப்பு தெரிவித்துள்ளது கேரளாவில் ஷிகெல்லா பாக்டீரியா தாக்கி இதுவரை மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் ஏர்செல் மேக்ஸிஸ் வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரத்திற்கு அடுத்த மாதம் ஏழாம் தேதி வரை வழங்கி டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தாய்லாந்து குகையில் இருந்து மீட்கப்பட்ட சிறுவர்கள் எல்லோரும் சில நாட்களுக்கு புத்த பிட்சுகளாக வாழ்க்கை நடத்த உள்ளனர் உலக மக்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவர்கள் இதை செய்ய இருக்கிறார்கள் பாகிஸ்தானில் பரபரப்பான அரசியல் சூழலில் இன்று பொது தேர்தல் நடக்கவுள்ளது இந்த பொது தமக்கு வாக்களித்து அபார தருமாறு பாகிஸ்தான் மக்களிடம் சிறையில் இருக்கும் நவாஸ் ஷெரீப் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்தியா ருவாண்டா இடையே எட்டு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின அங்கு வாழும் இந்தியர்களிடையே பேசிய பிரதமர் மோடி ருவாண்டாவில் இந்திய தலைமை தூதரகம் விரைவில் திறக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் ருவாண்டாவின் பொருளாதார மேம்பாட்டு திட்டத்தின் ஒரு பகுதியாக இருநூறு பசுக்களை மோடி பரிசாக வழங்கினார் ஒரு காலத்தில் ஏலியன்கள் நிலாவில் வசித்திருக்க வாய்ப்புகள் உள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த வாரத்தில் ஏற்பட்டுள்ள கடும் வெப்பம் காரணமாக அறுபத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளதாக ஜப்பான் வானிலை மையம் தெரிவித்துள்ளது கிரீஸ் தலைநகர் ஏத்தன்ஸில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் பலியானவர்களின் எண்ணிக்கை அறுபதாக உயர்ந்துள்ளது நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் பிரேசிலில் உள்ள அமேசான் காட்டில் இரண்டு ஆண்டுகளாக தனியாக வசித்து வரும் ஒரு ஆண் வீடியோ வைரலாக பரவி வருகிறது வணிகச் செய்திகள் ரத்து செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன பணம் தொடர்பான அறிக்கைகளை பகிர்ந்து கொள்ள மத்திய நிதியமைச்சகம் மறுத்துள்ளது ஒரு மாதம் வேலையில்லாமல் இருந்தால் கூட இபிஎஃப் பணத்தில் எழுபத்தைந்து சதவிகித தொகையை பெற்றுக் கொள்ளலாம் என ஊழியர்கள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது உள்நாட்டில் இரண்டு கோடி கார்களை தயாரித்து சாதனை படைத்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் இங்கிலாந்து இந்திய அணிகளுக்கு இடையேயான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தொடங்குகிறது இந்த போட்டி இங்கிலாந்து அணிக்கு ஆயிரமாவது போட்டியாகும் அதிக வருமான வரி செலுத்தியோர் பட்டியலில் இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் தோனி முதலிடத்தில் உள்ளார் இங்கிலாந்தில் கவுண்டி அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டியில் ஒரு அணி நாற்பத்தி நிமிடங்களில் பதினெட்டு ரன்களில் ஆல் அவுட் ஆனது பதினெட்டு ரன்களை பனிரெண்டு நிமிடங்களில் எதிரணி சேசிங் செய்ய ஆட்டம் ஒரு மணி நேரத்தில் முடிவுக்கு வந்துள்ளது இங்கிலாந்து கவுண்டி அணி வரலாற்றில் குறைவாக எடுக்கப்பட்ட ஸ்கோரும் குறைவான நேரத்தில் சேசிங் செய்யப்பட்டதும் இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது மேற்கிந்திய தேவுகள் அணிக்கு எதிரான முதல் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் வங்கதேஷ் அணி நாற்பத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது கடைக்குட்டி சிங்கம் வெற்றி விழாவில் விவசாயத்தில் சாதனை படைத்த ஐந்து பேருக்கு தலா இரண்டு லட்சமும் தமிழக விவசாயிகளின் நலத்திட்டங்களுக்காக ரூபாய் ஒரு கோடியும் வழங்கப்பட்டது பிரபுதேவா நடிக்க இருக்கும் சார்லி சாப்லின் டூ படத்தில் நிக்கி கல்ரானி அட்டா சர்மா கதாநாயகராக நடிக்கின்றனர் இந்த படத்தில் பிரபுவும் ஒரு முக்கிய விடத்தில் நடிக்கிறார்